இருநூற்றி ஒன்று அனஸ்வதியாகவும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலஹி வசலம் அவர்கள் நான்கு முத்துவிலிருந்து ஐந்து முத்து வரை உள்ள தண்ணீரில் குளிப்பார்கள் ஒரு முத்து அளவு தண்ணீரில் உழு செய்வார்கள்